அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலே அறிவு நலம் மனநலம் முதலான பல தலைப்புகளை வைத்து கொண்டு மனநலம் என்கிற தலைப்பிலே அழுக்காராமை என்கிற அதிகாரத்தை நாம் முற்றிலும் படித்து ஓரளவுக்கு பொருள் தெரிந்து கொண்டு நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அழுக்காராமை அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் எல்லா குரலையும் சுருக்கமாக படித்து பொருளை நினைவுபடுத்தி கொள்ளப் போகிறோம் மன அழுக்குகளில் முதல்ல நிற்கக்கூடியது அழுக்காறு என்று இந்த பொறாமை குணத்தை பற்றி அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலே திருவள்ளுவர் அருளி செய்திருக்கிறார் அழுக்காறுன்னு சொன்னால் பொறாமைன்னு அர்த்தம் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அழகு படிப்பு பணம் பதவி அதிகாரம் சமுதாயத்தில் கிடைக்கும் மரியாதை இதெல்லாம் பார்த்து பொறுக்காத தன்மை அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டோம் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இயல்பாக இருக்குது பிறரை மனந்திறந்து பாராட்டுகிற நல்ல குணத்தை நன்கு வளர்த்துக்கொள்கிறதுனால தான் இந்த பொறாமைங்கிற அழுக்காறு மனசில் இருக்கிற பெரிய அழுக்கு மா மாசுன்னு சொல்லணும் அதை முற்றிலும் நீக்கிவிடலாம் அத்வைதானம் அதாவது உண்மையில் நாம் எல்லாரும் ஒன் ஒன்றுதான் அப்படிங்கிற அத்வைத ஞானத்தினால்தான் இந்த பொறாமைங்கிற தீய குணத்தை மறுபடியும் வெளிப்படாமல் செய்கிறதுக்கு முடியும் இனிமேல் நாம் இந்த குரட்பாக்களுடைய சாரத்தை பார்ப்போம் ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு இதுதான் முதல் குரல் ஒருவன் தனது மனதில் பொறாமை என்னும் குறைபாடு அற்ற இயல்பினை அதாவது அறிவோடு கூடிய தன்மையினை தனக்கு உபதேசிக்கப்பட்ட ஒழுக்கத்தினுடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு அதை இயல்பாக ஆக்கிக்கொள்வான் ஆக விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் இது ரெண்டாவது குரட்பா இந்த அழுக்காராமை அதிகாரத்தில் நண்பர் பகைவர் யாராக இருந்தாலும் பொறாமைப்படக்கூடிய குணத்திலிருந்து நீங்கியிருக்கக்கூடிய ஒரு சுவாவத்தை யார் அடைகிறானோ அந்த பொறாமை குணம் இல்லாத தன்மைக்கு நிகரான ஒரு அழியாத நல்ல பேரு பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது இந்த ரெண்டு குரல்லையும் முதல் ரெண்டு குரல்லேயும் பொறாமை குணம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிறப்பை பற்றி சொன்னார் அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாத அழுக்கறுப்பான் இது மூணாவது குரல் மறுமைக்கு அறமும் இம்மைக்கு செல்வத்தையும் விரும்பாதவன்தான் அப்படின்னு கருதத்தக்கவன்தான் பிறருடைய செல்வத்தை அல்லது சிறப்பை காணும்போது பாராட்டி மகிழாமல் பொறாமைப்படுவான் நான்காவது குரல் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அறிவுடையவர்கள் பொறாமைப்படுதலாகிய தவறான வழியில் போகிறதுனால துன்பம் துக்கம் ஏற்படுறதை அறிந்து கொண்டு அந்த பொறாமை காரணமாக பொறாமையினால் தர்மத்துக்கு புறம்பான அறத்துக்கு புறம்பான தீய செயல்களை எண்ணங்களாலையும் சொற்களாலையும் செயல்களாலேயும் செய்யவே மாட்டார்கள் ஐந்தாவது குரட்பா அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழக்கியும் கேடியின்பது பொறாமை குணம் இருக்கிறவருக்கு அது ஒன்றே போகும் வேறு பகையே வேண்டாம் ஏன்னா பகைவர்கள் கேடு செய்கிறதுக்கு தவறினாலும் பண்ணாம விட்டால் கூட பொறாமை குணமே கண்டிப்பாக தவறாமல் அழிவை கொடுத்து விடும் அப்படின்னு இந்த குரலுக்கு பொருள் பார்த்தோம் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும் ஒருத்தன் மற்றவர்களுக்கு இன்னொருத்தன் கொடுக்கக்கூடிய பொருளை கண்டு பொறாமைப்பட்டானே ஆனால் இவனுடைய உறவினர் வரைக்கும் இவனுக்கும் சேர்த்து தான் உடையும் கிடைக்காது உணவும் கிடைக்காது ரொம்ப துன்பப்படுவார்கள் கெடும்னர் அழிஞ்சே போயிடுவான்டர் ஏழாவது குரட்பா அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் ஒருவன் பிறருடைய செல்வம் முதலான சிறப்பினை கண்டு பொறாமை அடைவானாயால் அவனுடைய பொறாமை குணத்தை பொறுக்க முடியாமல் மகாலட்சுமி தேவி தன்னுடைய தமக்கையாகிய மூதேவியை அவனிடத்தில் இருக்கும்படி செய்துவிட்டு நீங்கி விடுவாள் அப்படின்னு பார்த்தோம் எட்டாவது குரட்பா அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயி்த்து விடும் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற பாவகுணமானது அந்த பாவகுணத்தை உடையவனுடைய இகலோகத்தில் இம்மை செல்வத்தை அழித்து மறுமையில் தீய நரகலை அவனைச் செலுத்திவிடும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஆறு குரட்பாக்கள்லையும் பொறாமையினால் வரக்கூடிய தீய குணங்கள் கெடுதல்கள் உபதேசிக்கப்பட்டன அவ்விய நெஞ்சத்தான ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இது ஒன்பதாவது குரட்பா பொறாமை உடையவனுடைய அதாவது பொறாமை குணம் உடைய நெஞ்சத்தை உடையவன் அவனுக்கு வரக்கூடிய ஆக்கம் அதாவது மேன்மையும் பொறாமை இல்லாதவனுக்கு வரக்கூடிய வறுமை துன்பத்தையும் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் முன்வினை பயன் அப்படின்னு நாம் உணரணும் அது மட்டுமல்ல ஆழமாக பார்த்தா அந்த ஆக்கத்தினுடைய பயன் அவனுக்கு இருக்காது புறத்தில் இருக்கிற ஆக்கத்தினுடைய பயன் அவ்வே நெஞ்சத்தானுக்கு இருக்க முடியாது அதே மாதிரி புறத்தில் ஆக்கம் இல்லாதவன் வறுமை துன்பம் உடையவன் பொறாமை இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு ஆழ்ந்த மனசில் துன்பம் இருக்காது என்பதையும் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னும் புரிஞ்சுக்கணும் பத்தாவது குரட்பா அழுக்கற்ற அகன்றாரும் இல்லை அகுது பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் மற்றவர்கள் மேலே பொறாமை கொண்டு புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தவரும் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது அது மாதிரி பொறாமை குணம் நீங்கிய நல்லவர் பெருமை அடையாது சிறுமை அடைந்ததும் இந்த உலகத்தில் கிடையாது பொறாமை உடையவராய் பெரியவரானவர் யாரும் கிடையாது பொறாமை இல்லாதவராய் மேன்மை நிலையிலிருந்து நீங்கினவரும் கிடையாது அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தே சொல்லி அதாவது உடன்பாட்டு முறையிலையும் எதிர்மறையிலையும் சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்